ஷ கோனாதிபராங்க ன்காஞ்சனி கமீய விரிஜா தனூவாசி பாவையா கீனமஸாஞ்சலி பாச்சனம் மாருமரா யே சகிதம் சுரதூமே ஐ மகாமே மத புஷ்பணிமே வீராம் அகிரேவாதி பிரபஞ்சன ம நமோஸ்தா தீ நமோஸ்வு முதிரேந்திரயமா நமோஸ் கங்கேபாத்மா ஜன்போதா ஜெய பிரதிச்சராயம் ஜி ராவணி அப்ப மோணு परमात् सर्वेवर वैकुंधवासिया लक्ष्मीदारी चरणन सनका सन चतुर्वेद मूर्तिमोत्रम वैकुंधत्र भगवान आनंद प्रभु भूलोक जनमत त्रेताुगे चक्रवर्ती श्रीरावना अवार मणिनाए புனரசு நட்சத்திரத்தில் அவதரிச்சாள் அதே புனரோசு இன்றைய தினம் ஆச்சாரியால் அவதாரம் பண்ணின தினம் நாளைய தினம் ராமானுஜாச்சாரியால் அவதாரம் பண்ண தினம் எல்லாம் சேர்ந்து வருது இன்னைக்கு புனரசு ராமனுடைய ஜென்ம நட்சத்திரம் கல்யாணே பத நட்சத்திரே கௌசல்யம் சொல்றாள் வசிஷ்டாதிகள் சொல்றாளாம் புனரசு நட்சத்திரம் கல்யாண நட்சத்திரம்னு அந்த நட்சத்திரத்துல மைஜாத்தோசி புத்திரகல் அவன் பல நட்சத்திரங்கள் கிடையாது இதுல வந்து பிறந்தேன்னு அயோத்தியா காண்டத்துல சொல்றாள் எல்லா ரங்கநாதன் உபாசிச்ச புண்ணியம் தெய்வத்தை உபாசிச்சா அவன் ராமன் உபாசிக்கிற குடும்பத்துல புனரசு குழந்தை பிறப்பான் ராமனை போல இருப்பான் அதெல்லாம் கலியில பிரத்யட்சம் அவன் ராமக்ஷேத்திரம் ஒன்று உண்டு உலகத்துல என்ன இங்க திருப்தியார் தான் பெருமை அந்நாதிரியம் எத்தனை பக்தால் இங்க வந்து தரிசனம் பண்ணி கஷேமத்தடைகிறாள் இதனுடைய பெருமை இங்கே வந்து வசித்து பார்த்தா தான் தெரியும் ராமனுடைய சன்னிதியில வந்து நின்று பார்த்தா தெரியும் உத்தரகாண்டத்தில் சொல்லியிருக்கிறபடி இங்கே மூர்த்தியினுடைய அமைப்பு அவன் ஸ்ரீதேவி பூதேவியோட சுவாமி வைகுண்டம் பரப்புறாள் சாந்தானிகமான உலகத்துக்கு அது மாதிரியான ஒரு ரூபத்தோட கூட தரிசனம் ஸ்ரீதேவி பூதேவியோட அவன் இந்த மூர்த்தியை பார்த்தா ஆச்சந்திரார்க்கமான கஷேம்கள்லாம் உண்டாகும் திசாசி எல்லாம் பறக்கும் சுவாமி சாந்தானிகமான லோகம் போற போது உத்தரகாண்டத்துல இருக்கு அதே மூர்த்தி பரவானந்தாய் தேவியை கண்டேன்னு ஹனுமார் வந்து திவ்ய ரூபத்தோட நித்தியம் திருஷ்டா சீதா திருஷ்டா சீதா சொல்லிகிட்டே இருக்கார் சுவாமி சந்தோஷப்பட்ட நாள் கண்டேன் சீதையே ஹனுமார் சொன்ன ஒரு ஆனந்தம் அந்த ஒரு புண்ணியம் அதையும் தவிர்த்து இப்ப குருவாயூரப்பன் குருவாயூர்ல பிரகாசிக்கிறாளே எந்த குருவாயூரப்பனை பத்தி பட்டத்திரி சொல்றபோது கோவில சுவாமி இருக்கான்னு சொல்லல ஜனங்களுடைய பாக்யம் குருவாயூர் கோவில வந்திருக்கு நாள் அந்த யூர் கோவில் உட்கார்ந்து அவதரிச்சா கிருஷ்ணாவத இந்த ராமனை பூஜிச்சு நூத்தி இருபத்தி அஞ்சு வருஷம் ஆராய்ச்சி மூர்த்தி தான் திருப்பியாரில் பிரகாசிக்கிறார் அந்த பெருமைதான் இந்த கேத்திரத்துக்கு பெருமை எந்தாயூரப்பன் கோபாலனோ துவாரகையில கோபாலன் பூஜை பண்ணப்பட்ட மூர்த்தி குருவாயூர்ல இருக்கிற மூர்த்தி அம்மா வசுதேவ தேவிக்கு பூஜைப்பட்ட மூர்த்தி புத்தவரும் வசுதேவரும் தேவகியும் பூஜை பண்ண மூர்த்தி குருவாகி இருக்கவில்லை இருக்கிற விக்கிரகம் சுவாட்சாத் பரமாத்மா கோபாலே பூஜை பண்ண மூர்த்தி திருப்பையார் ராமன் எவ்வளவு உஷத்தி பார்வோ உத்தவர் பூஜைன்னா எப்படி சாமான்யமா ஏதோ காபிக்கும் சாப்பாட்டுக்கும் பறந்து நின்று பூஜை இல்லை மணி அடிக்கும் கை அந்த கண் இந்த நப திரட்டும் இப்படி காலம் அஞ்சு மணிக்கு குழந்தைய திரடினாள் அம்மா அஞ்சு வயசு குழந்தையே காணுமே படுக்கையிலேன்னு வாசக்கதவெல்லாம் போய் பார்த்தா தாப்பா போட்டுருக்கு கொள்ளையில போய் பார்த்தா கதவு சிறந்திருக்கு கொல்லப்புறம் ஓடினாள் உத்தவருடைய தாயார் குழந்தையை காணுவேன்னு பலந்தடிச்சு இருட்டுல கொல்லையில ஒரு குளம் அந்த குளத்தங்கரையில் ஒரு பாரஜாத வருஷம் அங்க கோபாலருடைய வச்சு பூஜை உத்தவன் அஞ்சாவது வயசுல பஞ்சா மாதிரி சுவாமி கிருஷ்ணாவதாரணி நூத்தி இருபத்தஞ்சு வருஷம் இருந்தாள் பூலோகத்துல ராமாவதாரம் பண்ணி பதினோறாயிரம் வருஷம் இருந்தாள் நூத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் வைகுண்டம் போறபோது பரமாத்மா கிருஷ்ணன் உத்தவரை ஸ்மரிச்சாள் உத்தவரை குடும்பத்துக்கு மந்திரி பகவானுக்கு பந்து ஏகாந்தமான தலத்துல வந்து சுவாமின் காலை பிடிச்சிருந்து உத்தவர் கதறினாள் எங்களை எல்லாம் விட்டுட்டு போற போல இருக்கு பரமாத்மா கிருஷ்ணன் புத்தவரை ஸ்மரிச்சாள் புத்தவர் அவ குடும்பத்துக்கு மந்திரி பகவானுக்கு பந்து வயசானவன் ஏகாந்தத்துல சுவாமி போய் ரூம்ல கதவ தாபா போட்டு காலில் விழுந்து கதறி எங்களை எல்லாம் விட்டுட்டு வைகுண்டம் போப்பளுக்கு தெரியுமோ மனசுக்கு ஆமான்னு சொன்னாள் சுவாமி நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம் பகவான் தன் வாக்காலே பக்தி யோகத்தை பத்தி உபதேசம் பண்ணி பகவத் அனுகிரகத்தை அடையிறதுக்கு மார்க்கத்தை உத்தவனுக்கு உபதேசம் பண்ணி நீங்க இன்னமே இங்க இருக்கப்படாது மதரிக்காசிரமம் போகும்போது தன் பாதுகா குறித்து அனுப்புறாள் அனுப்புற போது சுவாமி ஒன்று சொன்னாள் நான் எங்க அம்மா அப்பா வசுதேவர் தேவகியை விட்டுட்டு போறேன் வைகுண்டம் ருக்மிணி சத்தியபாமியை விட்டுட்டு சொல்லிக்காம போறேன் இந்த துவாரகையை விட்டுட்டு போறேன் எனக்கு வருத்தமா இல்லை ஒரே ஒரு பக்தனை விட்டுட்டு போறேனேன்னு சுவாமி கண்ணால ஜெலமிட்டாளா யாரேன்னு கேட்டால் விதூர் விட்டுட்டு போறேனேனால விதூர் ஒரு தாசிக்கு பிறந்தவர் அவரை விட்டு போறேனே வருத்தப்பட்டு உத்தவர சொன்னாலாம் போற போது உத்தவர் யாத்திரைக்கு போயிருக்கா எந்த தீர்த்தத்துல போய் ஸ்நானம் பண்றோம் அவரை போய் பார்த்து ஹரித்வாரத்தில் மைத்திரேயர் ஒரு மகர்ஷி இருக்கா அவருக்கு என் சரித்திரம் முழுக்க தெரியும் அவரத்தில் கொண்டு போய் விதூரனை நான் சொன்னேன்னு சொல்லி பகவத்குடம் கல்லி விட்டுட்டு போகணும் நான் வைகுண்டத்துக்கு போன துக்கம் தெரியாது பகவத்குணம் கேட்டா நான் கூட இருக்கா போன தோணும் அதனால மைத்ரேயர் இடத்துல உடனே இருந்து பிரயாகிக்கு போவார் பிரயாக் காட்டா நாலு ஆச்சு பரவல் போட்டாசமா போஸ்ட் ஆபிஸா என்ன இருக்கு இப்படி உத்தவருக்கு விதம் கிடைக்கல ஒரே ஒரு தினம் இடையாலம் யமுனா நதியில ஸ்தானத்துக்கு உத்தவர் போறார் நாலு மணிக்கு ஹரேர மகானு இருட்டில் சொன்னார் ஜலத்துல அரங்கி ஆச்சரணம் பண்ணிட்டு இருக்கார் ஸ்தானத்துக்கு விதுரன் அவரும் ஹரேர மகானு கத்தி என் அப்பன் உத்தவனான் நாள் என் அப்பன் விதுரனானார் இவரும் ஓடி வந்தார் அவரும் ஓடி வந்தார் ரெண்டு பேரும் வருக கட்டினுட்டாள் கட்டின்ற உடனே விதுரங்களைதான் காட்டாளா உத்தவரே பரமாத்மா கோபாலன் சௌக்கியமா இருக்காளா துவாரகையிலே இத கேட்டதே உத்தவருக்கு சொல்லிட்டு வயசுல படுக்கையில காணாமல் அம்மா தேடி கொண்டே போய் பார்த்ததே கோபாலனுடைய பிம்பத்தை வச்சு பூஜை பண்ணாரோ அஞ்சு வயசு குழந்தை வெளிகாலம் அஞ்சு மணிக்கு சுவாமி கோபாலல பூஜை அப்படி பூஜை பண்ணின ஒரு உத்தவர் தன் தெய்வமான கோபாலன் இந்த பூமியை விட்டு வைகுண்டம் போயிட்டான்னு என்னவா சொல்லுவன் சொல்ல முடியாம மூழ்ச்சியா விழுந்துட்டான் குழந்தைகள் எல்லாம் விளையாட வேண்டிய விளையாட்டே உத்தவன் கோபாலமா சொல்லுவார் வாரி அடிச்சு பிரஜையை உண்டு பண்ணி கண்ணை தொடக்காத்தி வச்சா சுவாமி சூக்யமா சூக்யமாங்கிறார் மறுபடியும் விதுரர் அப்ப உத்தவர் கண்ணு கண்ணீர்மா விதுரா உங்கள் பாக்கியத்தை என்ன சொல்லுவேன் பரமாத்மா கோபாலன் அம்மா விட்டாள் அப்பா விட்டாள் துவாரிகை விட்டாள் டுக்குனி சத்தியபாமிட்ட சொல்லிக்கலே வைகுண்டம் பரட்டாள் அப்படிப்பட்ட பிரபு பக்தனான விதுரனை விட்டுட்டு போறேனேன்னு கண்கு செஞ்சுட்டு போறாள்னு சொன்னாளா கேட்டு விதுரன் கதறினாலா ஒரு வேலையான என்ன ஒரு தாசி புத்திரனே பரமாத்மா சர்வேஸ்வரன் வைகுண்டநாதன் என்ன ஸ்மதிச்சானு கிருஷ்ணேனே கிருஷ்ணாத் என்ன நினைச்சா கதறி விட்டாலாம் அப்ப கதற மட்டுமல்ல உத்தவர் நினைப்பா உத்தவரை போய் பாகவதேங்கிறா பிரம்மனிஷ்டா பகவானிடத்துல பகவன் நாமாவை ஒரு மனை ஜபிச்சு இருந்தாலேயானா அவாள பாகவத்தான்னு சொல்லாம என்னவா சொல்ல முடியும் மகாபாகவத்தான் உத்தவர் அந்த உத்தவர் பரப்பவுடனே அவர் பரப்பிட்டு போனவர்கள் நினைச்சு நினைச்சு அழுவராம் ஊரர் சுவாமி என்ன நினைச்சாலே உள்கழே நினைச்சாலே இருக்கிற மூர்த்தி திருப்பையா கண்டவர்கள் ராமனுடைய கால பிடிச்சது தெய்வத்தை தேடி தேடி பார்த்தேன் vandeh gopram nam vinayam yatbam vibhum bhidimam ninde uraryan kin kimdayam kivade amittavidunam vandeh hira mishtadam vandeh என் பிரபுக்கு என்ன பெருமே காலப்பிடிச்சல கிம் தேயம் பக்தாளுக்கு தெரியாதான் ராமனுக்கு தன்னை ஏதாவது சொல்பம் உபாசிச்சுட்டா போல அந்த குடும்பத்தை மறக்க மாட்டானாம் ராமன் நானும் தேடி தேடி ராவண போல ஒரு தெய்வம் உண்டோன்னு மூணு லோகத்திலேயே தேடினே ராசாரி கசியமுகம் ஜா திருதீர்த்தா கோபியாத்திவே பிரயயினூதாதின தேடி தேடி பார்த்தேன் ராமன் அப்போல ஒரு தெய்வம் தெரியலேங்கிறாள் அப்படிப்பட்ட மூர்த்தி ஸ்ரீராமன் மகாட்சேத்திரம் திருப்பறையா இந்த கஷேத்திரத்திலே குருவாயூருக்கு பக்கத்திலே அமைஞ்ச மகாட்சேத்திரத்திலே நவாகக் கிரமமாய் சாஸ்திரத்தை எப்படி சொல்லியிருக்கோம் அகஸ்தியர் மாண்டூக்கர் நீங்கிற ஒரு மகர்ஷிக்கு உபதேசம் பண்ணினால் பிறகு தௌமியாச்சாரியால் தர்மபுத்தருக்கு உபதேசம் பண்ணி ராஜ்யம் போன காலத்திலே இந்த நவாகக் கிரமத்தை உபதேசிச்சு பண்ண சொன்னால் ராஜ்யங்கள்லாம் கிடைக்கும் சர்வட்சமும் உண்டாகும்னு அந்த கிரமத்தை எப்படி சங்கல்பம் பண்ணமோ அதையும் ரிஷிகள் அப்படியே கற்பிச்சு கொடுத்துருக்காரு மகிஷிகள் சொன்ன முறையில காலையில் சங்கல்பம் நடந்திருக்கு அவா நோக்கம் முழுக்கமா இருக்கணும்னு தான் சங்கல்பம் சொல்லியிருக்காள் வாழ் அதற்கு பின்னாடியே அவசரப்பட்டு இது சங்கல்பம் உலகத்துக்கு முழுக்க எல்லாரும் நல்லா இருக்க முடியா இருக்கணும் இருக்கணும்னு சொல்லிகிட்டே இருக்காள் சங்கல்பமே அப்படித்தான் சொல்லியிருக்காள் மகிஷிகள் ஆசையு ஹிமாச்சலவர்த்தி நாம் அஸ்திக மகாஜனாமே நம்பிக்கை உள்ள குடும்பங்கள்லாம் கஷேமத்த நம்பிக்கை இல்லாதவனுக்கு நம்பிக்கை வரணும் அப்புறம் என்ன மதிப்பு அப்புறம் ரிஷிகள் ரொம்ப கிரமமாக சொன்ன முறையில காலையில் சங்கல்பம் நடந்திருக்கு இதுல கலந்துக்கிற வாழ்க்கெல்லாம் புண்ணியம் இருக்கிறவாழ்னா இதுல கலந்துப்பாள் இது ஒரு பெரிய லாட்டி சீட்டு மாதிரி இப்படி நவாகம் பிரிவாட்ட காமகோட்டி ஆச்சாரியாள்ட்ட போய் சொன்னாள் திருப்பயாரில் நவாகம்னு பிரிவா பட்ட சந்தோஷம் முங்கையாவது விஷ்ணுஸ்தலத்திலே தட்சிணாமூர்த்தி உண்டா தட்சிணாமூர்த்தி கணபதி இதனாலேயே இந்த சந்தித பெருமையை தெரிஞ்சுக்கலாம்னு ஆமா வைத்தூலித்தீவம் பறந்து போடுவீங்க வந்தா அப்படிப்பட்ட மகாட்சேத்திரம் திருப்பயார் இனிமே உன் ஜென்மாக்கு செய்ய வேண்டிய செஞ்சாச்சு பெரிய மகாபாகியம்னு பெரியவாழ்வாக்கால ரொம்ப சந்தோஷப்பட்டு இப்ப சமீபத்தில் போற வாரம் சொன்னாள் ரத்ன இந்த கஷ்டத்தில் வாகக் கிரமாய் பாலகாண்டம் இன்னைக்கு நடந்திருக்கு வர ஞாயிற்றுக்கிழமை என்றும் பட்டாபிஷேகம் அநேகமா பகலேயே நடக்கும் என்றே என்ன கிரமமாக நடக்கப்போதுங்க சொல்ல போறாள் பாராயணத்தையும் வந்து எல்லாரும் பண்ணணும் காலையிலே குடிக்காலம் அஞ்சு மணி ஆறு மணிக்கே பாராயணம் ஆரம்பமாகிடும் குடிக்க காலம் அஞ்சு மணிக்கே நாளைய தினம் ஆரம்பமாகிவிடும் நாளி முதல் ஆறு மணியிலே இருந்து பாராயணம் நடக்கும் எல்லாரும் காலையிலேயும் வந்து இருபத்தி நாலாயிரம் கிரந்தம் எழுதினால் ராமன பத்தி சத்குருடைய அனுகிரகத்தில் எழுதலேருந்து முதல்ல பத்தி சொல்லுகிறார் முதல் ஸ்லோகமே தன் குரு சொல்றாள் தபஸ்யதம் தபஸ் நாரதம் பிபி பங்கவம் வால்மீகி நாரதர காட்டார்னு எழுதுறார் ஒரு ஸ்லோகத்திலே எப்படிப்பட்டவர் நாரதர்னார் வேதோக்தான மந்திரங்கள்லாமே பகவான ஆராதிச்சு உள்ள பார்க்கிறவரா பகவான உள்ள பார்க்கணும் அதற்காகத்தான் நம்ம சாஸ்திரங்கள்லாம் வேதி மாத்திர எத்தனை வசந்த இருந்தாலும் நெத்தியில தரவிண்டா பேதியாகுமா பாட்டில வச்சிருந்தா அந்த பாட்டில் எடுப்புல சொல்லிண்டாக வேதியாகுமா ஆகவே ஆகாது அது உள்ள சாப்பிட்டாத்தான் பேதியாகும் உள்ள இருக்கிற மலம் போகும் அது மாதிரி பகவானை உள்ள பார்க்கணும் உள்ள பார்க்கறதுக்காகத்தான் பகவத் குணமே பத்திினம்ிரீடம் குலம் துளசி ராமா பீதாம்பரம் மங்களச்சரணம் பத்மநேத் ரத்ன கிரீடம்னா சுவாமி உள்ள தெரிகிறாள் அப்படி சுவாமி வர்ணிச்சா உள்ள பகவான் தெரியணும் அதுக்காக தான் பகவானே அதோட கூட பகவத்குணம் சொல்ற போது சுவாமி வைகுண்டத்திலேயோ க்ரீராப்திகளையும் இருக்க மாட்டாள் உடாள் சனக்காதிகள் இன்னும் எங்க இருப்பான் பரித்ஜா விஜலோகம் பரித்யஜ தன்னுடைய லோகமான வைகுண்டம் க்ஷீராப்தி அதெல்லாம் விட்டுவிட்டு ஆவிவேஷ ஸ்வபக்தானாம் ஹிருதயானி பகவத்குணம் காக்க வந்திருக்கிற பக்தாவில் உள்ள வந்து உட்கார்ந்து படம் எப்படி உட்கார்னர் कांची कला இருக்க மாலி கண त्रिभंग த்ரிபங்கலித சுவாமிாரணாய் மேகசியாமளனாய் பைதாம்பரஹாரியாய் மனோகரமூர்த்தியாய் துளசிராம கூட்டி மன்மசா கிருதி திவ்யச்சந்தன லிப்தங்கன் கல்யாண காத்திரம் பத்மநேத்திரன் பவித்திர சரணன் அப்படி சுவாமி ரத்னகிரியீட்டத்தோட ஹயத்தைத்தை வந்து உட்கார் இப்படி பகவானே எத்தனையோ ஜென்மா யோகிகள் சாதனம் பண்ணி உள்ள பார்க்க வேண்டிய தெய்வம் ஒரு மணி அரை மணி ரெண்டு மணி பகவத்குணம் கேட்க வர போது உள்ள உட்கார்றாள்னா துறவிகள் மகப்பில் ஓடி வருவாள் ஆமா ஒரேனா ஷேர் போட்டா ஒரு ரூபாய் லாபம்னாங்க ஆறு எல்லாரும் வரவேங்கிறாள் வைராக்கி வந்தவர் மகனு நானும் சேர்ந்துகிறேன் அதுவாவது ஒரு பெரிய மகாலாபம் இது பகவத்குணன் கேட்டு தியானயோக பலம் கிடைக்கிறதுனா இதை விடலாமோ பாபங்கள் எல்லாம் போயிட்டே இருக்குமா சுவாமி உள்ள உட்கார்ந்து அபத்ராணி விதுனோதி சுஹர் நாளைக்கு வரப்போற ஆபத்துக்கு அபத்ரம்னு பேர் இருந்து போக்கின்றே இருப்பாளா பகவத் முனன் கேட்க கேட்க இது பெரிய மகாபிராய்ச்சித்தம் பாபங்கள்லாம் போயிடும் நாள் சுவாமியை உள்ள பார்க்கிறது நாரதர் அப்படி பார்க்கிறவரா அவரை போய் வால்மீகி காட்டாருங்கிறார் இது வால்மீகிக்கு எழுதின ஸ்லோகம் தான் மகஸ்லோகம் இவர் என்ன கிரமமா சொல்லணும் நான் காட்டேன் நார்வரேன்னு சொல்லணும் நான் காட்டேன்னு சொல்லாம உதாசீனா இன்னு சொல்ற போலே வால்மீகி முனிபுங்கி காட்டால் அர்த்தம் மறந்துட்டு எழுதின புஸ்தகமா அகங்காரம் இல்லாமல் எழுதின புஸ்தகம் பதினாறு குணங்கள் காட்டால் தர்மம் இருக்கணும் நல்ல குணசாலியா இருக்கணும் மறவாதவனா இருக்கணும் நல்ல வீரியம் உள்ளவனா இருக்கணும் சத்திய இருக்கணும் பொய் பேசப்படாது ஒரு காரியத்தை ஆரம்பிச்சா திருடூரத்தனா அழகா நடத்துறவனா இருக்கணும் நல்ல நடை உள்ளவனா இருக்கணும் சர்வபூதங்களும் தயவு உள்ளவனா இருக்கணும் வித்வானா இருக்கணும் படிச்சவனா இருக்கணும் ஒரு காரியத்தை நடத்தறத்துல திறமை உள்ளவனா இருக்கணும் கண்ணுக்கு திறனை பார்த்து அசூயப்படாதவனா இருக்கணும் இது பதினைஞ்சாவது குணம் பதினாறாவது குணம் எவன் யுத்த கலத்துல போய் நின்ன கோபம் வந்தா தேவர்கள் கூட பயப்படுவாளோ அப்படிப்பட்ட கோபம் உள்ளவனா இருக்கணும் யாரு எப்படி இருக்கான்னு கேட்டாளாம் ோஜோயு சுவ கஷன கோபம் வந்தா தேவர்கள் கூட கோபம் என்ன அர்த்தம் வெறும் தரித்திரனுக்கு சந்தோஷம் வந்தா தான் என்ன பிரயோஜனம் கோபம் வந்தா தான் என்ன பிரயோஜனம் என்ன பண்ண முடியும் தரிதிரனுக்கு சந்தோஷம் வந்தது என்ன பண்ணுவோம் நம்ம ஹெல்த்த கட்டுவோம் கோபம் வந்தது வரு என்ன பண்ணுவேன் தெரியுமா திருப்பியார்ட்டி வச்சு விடுவேன் மகான்கள் சீரத்தை போட்டி போட்டி வளர்த்தப்படுறா போல இருந்தா பகவத்குடன் சொல்ல பகவான் வேற கோவில் இருக்க முடியாது வைகுண்டத்துல இருக்க முடியாது பால்கடல்ல இருக்க முடியாது நம்ம உள்ளதான் வந்து உட்கார்ந்து ஆகணும் கட்டி இழுக்கும் பக்தி ஆமா பிரணய ரசனயா சிதாங்கிரி பத்மகாள் சுகாச்சாரியா நம்ம பக்தியாகிற கயர் போட்டு கட்டி சுவாமியை வீழ்த்து நம்ம உள்ளது விஷ்வாகு வம்சத்துல பிறந்தவன் ராமன் என்று பெயர் அப்பிரமேயமான கல்யாண குணம் பொறுமேல பூமி ரூபத்துல மன்மகன் தேஜஸ்ல சூரியன் காந்தியில சந்திரன் புத்தியில பிரகஸ்பதி கொடையில குபேரன் ரூபத்துல மன்மகன் அப்பிரமேயமான பலம் அஷ்டைஸ்வரிய சம்பந்தன் அப்படிப்பட்ட பிரபு ஜெகன்மாதாவான சீதையுடன் லட்சுமணனுடன் பித்ருவாக்கியத்துக்காக தண்டகாரண்யம் சென்று அங்கு போய் எத்தனையோ துஷ்டர்களை விக்கிரகம் பண்ணி ராவணன் மாரீச்ச சகாயத்தாலே தேவியை அபகரிக்க சுவாமி தேவியை தேடிண்டு போறபோது ஜடாயுஷுக்கு மோட்சம் கபந்தனுக்கு சொர்க்கதானம் சபரிக்கு வைகுண்டதானம் தீனனான சுக்ரீவன சச்சியம் பண்ணின்று வாலியை வதம் பண்ணி கிஷ்கிந்தா ராஜ்யத்தை சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண சுக் பிரேசித்தாளான கோட்டி கோட்டி வாதனங்கள் திக்கு விதிக்கில் தேவிய தேடானே அஞ்சனா பாக்யமான வாரிபுத்திரனான ஆஞ்சநேயன் ஜெகன் மாதாவான சீதையை லங்கா நகரத்தில் அசோகவனத்தில் கண்டு திவ்யமான ராமநாமாங்கிதமான அங்குலீகத்தை கொடுத்து தேவி கொடுத்த திவ்ய சூடாமணியை சுவாமியிட்ட கொண்டு கொடுக்க சர்வேஸ்வரனான பிரபு ஸ்ரீராமன் லட்சுமணனுடன் சுக்ரீவாதிகளுடன் சேதுபந்தம் பண்ணி லங்கா நகரம் சென்று லோக கண்டகநான ராவணனை வதம் செய்து பக்தாகிரியாளே விபீஷ சுவாமிக்கு ராஜாபிஷேகம் பண்ணி திவ்ய புஷ்பகத்திலே தேவியுடன் லட்சுணனுடன் சுக்ரீவாதிகளுடன் அயோத்தியில வந்து பட்டாபிஷித்தாளாய் பதினோராயிரம் வருஷம் ராமோ ராமோ ராமஜி பிரஜானாம் அபோன் சர்வேஸ்வரன் பிரகாசிச்சு கடைசியிலே பதினாயிரம் கோடி கோக்களை அக்னிஹோத்ரிகளுக்கு தானம் பண்ணிவிட்டு வைகுண்டம் போறாம்னு சொன்னா கோட்டியயுத்தம் தான் பதினாயிரம் கோட்டி பசுக்களை அக்னிஹோத்ரி தானம் பண்ணி வைகுண்டம் பரபட போராளாம் வைகுண்டநாசம் தானம் தனக்கு ரட்சகம் பெண்ணாடா பகவான் முத கொண்டு தானத்தை கையாண்ட தேசம் அதனால்தான் தானமேக்கம் கலவுகை மனு அவன் ஊத்தராத்திரையும் நவாகம் பண்ண முடியுமா முடியாது யாராவது பண்றத்துல போய் தானத்தை பண்ணி புண்ணியத்தை விலக்கி வாங்கிட்டு போடுறாள் பெரிய பெரிய தர்மங்கள் பன்றடங்களே தானம் பண்ணி புண்ணியத்தாடே ஓத்தனம் சங்கல்பம் பண்ணிட்டு ஒரு காரியத்தை பண்ண முடியாதுன்னு மனு சுமுக போய் நிறைய எழுத்துல எழுதி விட்டாள் அவர் ஒரு வள்ளக்காரன் ஹைகோர்ட் ஜட்ஜி கல்கத்தாவில் இருந்தவன் ஆச்சரியப்படுறா இது மாதிரி தானம் கொடுப்பது என்பது இந்த பரதகண்டத்தில் இந்தியாவில் ரிஷிகள் சொன்னத்தை தவிர வேறு ஒரு தேசத்திலையும் தெரியாத ஒரு தத்துவம் இந்த தத்துவத்தை தான் நாம் தெரிஞ்சுக்கணும்னு அவன் எழுதிருக்கான ஹைகோர்ட் டெட்டியா இருந்தே ஒரு ட்ராபுன்னு ஒரு அழகான அவன் எல்லாராலையும் நவாகம் பண்ண முடியுமா திருப்பியர்ல வந்து ஒரு ஆயுஷ் அவங்க கூட பண்ண முடியாது இங்கே அப்படிப்பட்ட ஒரு ஊர்ல வந்து ஒரு பெரிய நவாகத்தை பரவும் மங்களமாய் இப்படி பெரிய முறையில் அழகா தீவிரா நதி தீரத்தில் நடத்துற போது இந்த புண்ணியத்தை அப்படியே கொள்ளை அடிச்சு பண்ணும் எல்லாரும் ஒரு ஒரு குடும்பத்துக்கும் குழந்தைகளுக்கு இதுதான் சொத்து அதுதான் சொத்தாக வைக்கணும் நாம் பண்றதெல்லாம் குழந்தைகளைத்தான் ரட்சிக்கும் பரீட்சத்துக்கு பாகவதே வந்தாள் சுகர் விரும்பா தச்சகம் கடிக்க போறான்னு தெரிஞ்சின்றி கங்கா தீரத்துல கேக்கிறான் ராஜா ரெண்டு மூணு நாள் ஆச்சு ராஜாவை கேட்டாள் பட்னியா இருந்து பாகவதம் கேக்கிறேனே ஏதாவது பிராணம் துடிக்கிறதோ மனசு தவிக்கிறதோ சிரமமா இருக்கும் காட்டாள் அதெல்லாம் தெரியலே சொன்னாள் ராஜா ஏன் நாள் கோபாலனுடைய அமிரத்தை தரித்திராமதத்தை நீங்க வருஷம் மொழி வருஷிக்கிறேன் அதை கக்கற போது எனக்கு பசிதா தெரியல தாபமே இல்ல ஆனா ஒரு தாபம் உள்ள இருக்குன்னு ராஜா அழுதாளாம் என்னன்னா கடைசி காலத்துல என் குழந்தைகளுக்கு பிராமண சாபத்தை முதலா வச்சுட்டு போறேனேன்னு அழுதாளாம் அந்நிதா தெய்வ நினைச்ச குடும்பம் எங்க குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பத்துல நான் ஒரு கோடாதி மாதிரி பிறந்து கழுத்துல போட்டேனே கடைசி காலத்திலே இது என் குழந்தைய பாதிக்காமல் இருக்கணும் அழுதானா ஊத்தனும் பண்ற புண்ணிய பாபம் குழந்தைகளை வந்து அண்டும் அதத்தான் விவேக்கிகள் புரிஞ்சுக்கணும் நம்மோட துறையல்ல குழந்தைகளையும் பாதிக்கிறது நான் புனித புண்ணியம் சொத்தல்லாம் எப்படி அவனுக்கு போறதோ அது போல போறது குழந்தைகள் நன்றாக இருப்பதற்காகவா தர்மத்தை நன்றாக செய்ய வேண்டும் சக்தர்களா உள்ளவர்கள் முடியாதவர்கள் வந்து நமஸ்காரம் பண்ணி பிரணமியரசாநித்தியம் அவன் வால்மீகி சொல்லிவிட்டார் ஒரு கை ஊக்கி கேட்டுட்டா போகும்ட்டாள் யாராருக்கு எப்படி எப்படி புண்ணியத்தை சம்பாதிக்க முடியுமோ அப்படித்தானே சொல்லலாம் ஒரு சின்ன கல்லூட்டியை வண்டியில் கட்டி இருபது மூட்டை நீழுன்னு சொல்லலாமா நீ காலக்கணத்தியாச்சே ஆகினாலே இதுவர்கள் சொன்னார் எதை எந்த மூட்டையை தூக்கினா சுமக்க முடியுமோ அதை தூக்கணும் எதை சாப்பிட்டா ஜெனிக்குமோ அதை சாப்பிடணும் எதை சொன்னா நடக்குமோ அதை சொல்லணும்னா அவன் தார்மாரா சொல்லி ஒத்துருங்க போய் சொல்லி தான் போயிதா சொல்லிட்டு போடுவோம் ஆமாம் எதை தூக்கினா நம்மளால தூக்க முடியுமோ சுமக்க முடியுமோ அதை தூக்கணும் எதை சாப்பிட்டா ஜெயிக்க முடியுமோ ஐம்பது அடை தட்டி வச்சுருக்கா பெரிய பெரிய அடை கட்டவர்கள் கணத்தில் என்னாக்க நீ திங்கலாமா உனக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் திங்கலாம் தட்டி வச்சிருக்காள் என்ன அதுக்காக தலைவர் உடனே தூக்கியோ உள்ள சாப்பிட்டா தாங்க முடியுமோ எழுதி ஜெயிக்குமோ அதை சாப்பிடலாம் இது ஒரு நீதியில் சொன்ன ஒரு அழகு இருக்கே அப்படி பாரதத்தை அப்படி இழுதி அப்படி பார்க்கணும் அது மாதிரியாக பார்க்கணும் இங்கே திருப்பயார் க்ஷேரத்தை பார்க்குற போது ராமாயணம் இருபத்தி நாலாயிரம் சவத்தில் பதியும் தோன்றுது அவன் அதையும் சொல்லிவிட்டா ரத்னமயில் ஆரம்பிச்சு விடுவேன் நாள் நீக்கே அவன் நவாகம் முடிஞ்ச உடனே அவர் பிடிச்சு அது பிரசவித்து புண்ணியாகவச்சம் நடக்கிற போதே இன்னும் ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் அவன் அந்த அம்மாவுக்கு பயமாக கூட இருக்கான் பிறகு ஆனால் பயப்பட மாட்டாள் அவன் அவருக்கு ராமனுடைய அனுகிரகம் இருக்குது தெய்வத் முருகனுடைய அனுகிரகம் இருக்குது பெரியவாளெல்லாம் நம்பினவன் உற்சாகம் கர்ம மண்டலத்தில் கர்வனுக்கு என்ன பெருமைன்னால் கொடுத்து அவன் சௌர்வு அடைவதில்லையா கொடுக்க கொடுக்க அவனுக்கு வளருமா கோபம் வந்தா அது அடங்காதான் மேல மேல வேறுமா கர்ணனுக்கு தானம் கொடுக்க கொடுக்க இன்னும் கொடுக்கணும்னு தோணும் அப்படி தோணுமா இருக்காது கிடைக்காதா அதை பத்தி சொல்ற போது சொல்றாள் பாரதத்தில் கர்ணனுடைய பெருமை பத்தி சொல்ற போது படனத்தில் சொன்னால் ஒரு பெரிய மனுஷன் கர்ணன் சொல்லி கர்ணனை மட்டும் சொல்லணும் நீங்கள் அப்படியே ஒரு பத்து நாளைக்கு இன்னால் கே பாலசுப்ரமணியம் பாரதத்தெல்லாம் நன்கு படித்தவர்கள் அவர்கள் பீஷ்மரனா பீஷ்மரை பத்தி பத்து நாளைக்கு சொல்லணும் கர்ணனை பத்தி சொல்லணும் எங்கெங்க இருக்குன்னு அவருக்கு தெரியும் அதெல்லாத்தையும் சேர்த்து சொல்லணும்னு சொன்னால் ஒரு தரவை அப்படி சொன்னாள் அது மாதிரி அவர்கள் எல்லாம் ஒரு சொல்லையும் நினைச்ச நினைப்பையும் பார்த்தா நம்ம தேசத்தினுடைய பெருமே நன்கு வெளியாகும் கோடி போக்களை தானம் பண்ணிவிட்டு சர்வேஸ்வரன் வைகுண்ட போறாள்னு சொல்லிவிட்டு இது சங்கேப ராமாயணம் இதுக்கு பலஞ்சொன்னாள் நாரத சுவாமி மகாபாபங்கள்லாம் விலக முட்டாள் பவித்ரம் புயம் வேதைச்ச பச்சரித்தை பிரச்சனை பவித்திரம் புண்ணியம் வேதைச்ச பவித்திரம் அமேதாதி மகாயாக குடும்பத்தில் போயிடுமா சொல்லிவிட்டு பிரம்மரோகம் பரவு போயிட்டார் நாரதன் வால்மீகி சிஷியனோட கூட ஸ்னானத்துக்கு போனால் கங்கைக்கு மாத்தியானிக்கு ஸ்னானத்துக்கு பதினோரு மணிக்கு பகல்ல போற போது தமசா நதி நதியை தாண்டி போகணும் அதை தாண்டிதான் கூப்பிட்டார் இந்த நதி ஜெலமே நன்னா இருக்கு இங்கேதான் பண்ணுவேன் கரையில போயிச்சு அப்படி உலாச்சி இருந்தால் காலம் வரட்டம்னு அப்போ ரெண்டு பட்சிகள் ரவிச்சின்றது ஒரு வேரன் புருஷ பட்சியை அடிச்சுக்கிட்டார் உடனே இவருக்கு கருணை உண்டாயிடுது அவன் அதான் காரணம் இருக்கு காரணம் போய்கிட்டே ஒரு போக்குரி ஆறையாவத்தில் ஒரு ஸ்திரீ மாணவங்க பண்ணுவான் அவன் நமக்கு என்னன்னு பேசாமல் போகக்கூடாது உடனே போய் அவனை இல்லை என்னவாடா பண்ணுறேன்னு கணத்தில் அரைஞ்சி அவனை என்னென்ன எழுத்து பண்ணும் நம்மால் என்ன முடியுமோ அதெல்லாம் செய்யணும் கணத்தில் விழப்போவான் விழுந்தா விழுட்டு போய் நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது அவனை போய் பிடிச்சி வைத்து கட்டி அணைச்சி விழப்படாதான் கணத்தில் விழுந்தா உண்மன்தான் அப்புறம் பிசாசை வந்து பரப்பேட அப்படின்னு சொல்லி நம்மால் முடிஞ்ச மட்டும் அவனை அந்த தவறு செய்யாமல் பண்ணணும் இதெல்லாம் தான் கருணைங்கிறது கூப்பிட்டு கோபிச்சு மாட்டேட் எங்க ஜாதி வழக்கம் தர்மத்தை பெரிதாக நினைச்ச தேசம் நம்ம தேசம் அங்கெல்லாம் வேர்டர்கள் ஜீவனை கொன்று பிழப்பது வழக்கம் எங்களுக்கு தர்மம் தான் அது எனக்கு தெரியும் அப்படிப்பட்ட உங்க ஜாத்தியில ஒரு தர்மம் ஒண்ணுண்டோ அதனை மூறிவிட்டேனா என்னான்னா அவதி காம மோகிதம் கஷாப்பு கடையில கர்ப்பமான ஆற்றலை ஆடு வந்த உடனே விரட்டி விடுவோம் போட்டு விடுவான் கடைக்கு வந்து அவன் பார்த்துட்டு கர்ப்பமான ஆடுன்னு தள்ளிவிடுவான் ரெண்டு ஜீவனால கொல்லப்படாதான் அவா அந்த சாஹிபு தர்மத்தில் அப்படி என்ன அது மாதிரி ஒரு தர்மம் அதுக்குள்ளே அப்படி ரவிச்சு பட்சிகளை கொள்வதில்லாம் பிரம்மா வந்திருக்கார் வால்மீகி ஆத்தலை அவரை பார்த்து ஒரு ஸ்லோகம் சொன்னார் அந்த ஸ்லோகத்தை திருப்பத்திற்கு சொல்லிகிட்டே போறார் வால்மீகி மானிஷா பிரதிஷ்ட இருக்கூடாது அதெல்லாம் வந்து ஆர்ஷம் சொல்லிவிடுறது சாஸ்வதி சமஹா ரொம்ப நாள் நன்னா இருக்க மாட்டேன் ஏதாவது காமமோஹிதமான ஒரு பட்சியை போய் அடிச்சேன்னு சொல்லி சொல்லிவிடு அவனை சபிச்சு பண்ணிட்டு ஆத்துக்கு போறா இவர் ஸ்லோகமா சொல்லலை நினைச்சு ஆத்துல போய்ருக்கா கருங்க அவச என்ன பண்ணின பூஜை பண்ணின நமஸ்கரிச்சா பிரம்மா சொன்ன உங்க வாக்குல ஒரு சப்தம் வந்தது அந்த வேர்டனைபிப்பதாக அது வேர்டனை சபிச்ச சொல்லல்ல ராமனுக்கு பல்லாண்டு பாடின மங்கள ஸ்லோகம் அதுனா என்ன மாறுனாள் மான்ஷாதன்னா பதம் பிரிச்சேள் அப்படி பிரிக்காதினோ மானுஷாதா ஹே ஸ்ரீனிவாசா நீ ரொம்ப நாள் நன்னா இருக்கணும் துஷ்டனான ராவணனை இந்த ராவணனை வதம் பண்ணே நீங்க நன்னா ராமனுக்கு பல்லாண்டு பாடினா போல அமைஞ்சிருக்குது என்ன வாக்குல வந்தது அப்பால பாத்து அம்மா உன் மந்திரத்தை யாரு ஜபிக்கிறாளோ யாரு பூஜிக்கிறாளோ யாரு கானம் பண்றாளோ அவளுக்கு என்ன அடையாளம் நாள் நீங்க அவளுடைய வாக்குல வந்து உட்கார்ந்து முத்தும் ரத்தனமுக்களை வாரி வாரிய சந்ததமே மருதுபத விலாசை இது மட்டுமல்ல ஹாஸ்ய உபாஸ்யாசியம்ன வாக்கு வாக்குல வந்து உட்கார்ந்தேன் மருதுபதன்சை ஹி விசைநாள் புஷ்பம் போன்ற சொற்கள் ரத்னம் போன்ற சொற்கள் அல்லாவா வாக்குல இருந்து முடியா வாக்கில வந்து உட்கார்ந்து சப்தங்களை வர சொல்லுவேன் அது மட்டுமாஸ்வர மூணு லோகத்திலே வா கீர்த்தி ஒரே அடியாக பரவுமா அப்படி இல்ல அனுபவம் பண்ணுவேன் அப்படி சரஸ்வதி வந்து வாக்கில வர முடியா நான் எங்க சரஸ்வதி அனுப்பிச்சேன் முதல்ல நாரதனை அனுப்பிச்சேன் சங்கேபராமாயணம் உபதேசம் பண்ணா புள்ள நாரதன் என் பத்னி உங்க நாக்கில உட்கார்ந்து இந்த மனுஷாத பிரதிஷ்டாந்தம் ஸ்லோகம் வர முடியாது ராமாயணத்தை இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகமா நீங்க எழுதி உலகத்துல பிரச்சாரம் பண்ணணும்னு சொல்ல வந்தேன் பிரம்மாவை பூஜிக்க பிரம்மதேவன் பிரம்மலோகம் போக பிரம்மாவும் ஒரு கழுவ கேட்டிருந்தார் வால்மீகி என்ன கேட்டார் நான் கூட இருந்து பார்க்கல அந்த கதை எனக்கு தெரியாதே என்ன கண்ண மூடி உள்ளவாறு எல்லாம் தெரியும் என்றாள் ஆண்கள் அனுகிரகம் பண்ணிவிட்டா எதுவும் நடக்காது மனசு குழுங்கு கட்டாட்சத்தால பார்த்துட்டா அதுதான் சாற்றுஷ தீட்சைங்கிறது மந்திரசாஸ்திரத்துல ரொம்ப பிரேமே உள்ள ஒரு ஹிஷ்யனே அங்குகம் பண்ணமுன்னு பெரியவாள் நினைச்சு விட்டா அவனுக்கு தெரியாம வேறரங்க வேறரங்கா பார்த்து விடுவாளா அது எத போல என்றார் குஞ்சுகள் மச்சத்தினுடைய குஞ்சுகள் தாய் முன்னாடி போறபோது பசினால சப்பு சப்புன்னு கத்துவான் தாய் உடனே திரும்பி அழகான கண்கள்னால வருஷ வரிசையா தன் குஞ்சுகளை பார்க்குமான் பார்த்த உடனே வய வும்பி போயிடுவான் குஞ்சுகளுக்கெல்லாம் அது மாதிரி இந்த மத்தியத்தை திருஷ்டாந்தால் மந்திரசாஸ்திரத்தில் சாற்றுழ தீட்சையே ஹஸ்தமஸ்தக தீட்சேன்னு ஒன்று தான் செய்த தபஸ அங்கே அதில் ஒரு அம்சத்தை பாஸ் பண்ணுறதுக்காக தலையில கை வைக்கிறது இது இப்போ சன்னியாசமே அப்படித்தான் சன்னியாசம் இப்போ பிரிவாள்லாம் சிங்கேரி பெரியவாள் தன் இன்னும் இன்னொரு பெரிய பாரதி இப்போ இருக்கிற பெரியவாள் சன்னியாசம் கொடுத்தாளே புருஷ சூத்தத்தை ரவ்வொண்டு வாக்கியமாக தலையில கை வச்சு சொல்றது சஹஸ்ரீருஷ சூக் அப்படியே உள்ள பாயும் அந்த பாயும் தானே நமக்கு வந்து பிரமாணம் நிவர்த்தி பிரவருத்தியோ நிவர்த்தியோ ரெண்டும் சாஸ்திரத்தாக தான் இருக்கணும் நாமா தாருமாறா இல்லையா உண்ணப்படாதுக்கு உட்பட்டு இருக்கணும் அது அதுதான் நம்ம தேசத்துல வழக்கம் அனுகிராடும ரீமிதேஷ்டம் சுவாமி சீத்தையோட ரகசியமாபேஷிதோ ஸ்வாமி சிதிச்சதோ சுவாமி நடந்ததோ சுவாமி உட்கார்ந்ததோ எல்லாம் திரிஷம் பிரம்மாநனுகிரிவிட்டாள் சொல்லிப்டி பர்வத்தங்களு முட்டும் நதிகள் உள்ள முட்டும் கங்கைல ஜலம் உள்ள முட்டும் உம ராமாயணம் உலகத்தில் யாவத்ய சரிதலே ஆயண கதா கே சுஷ்யதி உலகத்தில் இருக்க போகுது ராமாயணம் கேட்டா என்னென்னு நினைச்சுக்கிட்டு அடஞ்சே தீரணும் பிரார்த்தானு மனசுல பிரார்த்திச்ச எல்லாருமே அடைஞ்சுதான் தீரணம் நாள் எப்போ நாள் ஈகார் நாள் இந்த ஜென்மாவதிய ஆமா இன்னமே இன்னொரு அஞ்சு வருஷ திட்டம் வரப்போறது ஆறாவது அஞ்சு வருஷம் திட்டம் அதுல இல்லை இப்போ இன்னைக்கே ஈகார் நாள் இப்போவே உடனே கிடைக்குமா அது அப்படி இப்ப சர்வானு நாள் ஏன் அப்படி சொன்னான்னாள் வியாக்கியான ராமாயணம் காக்க வரக்கு முன்னாடி உள்ள வேணும் பணம் வேணும் உத்தியோகம் வேணும்னு வந்திருக்கலாம் காட்டத்துக்கு அப்புறம் பகவத் அனுகுருகம் போரும் அதெல்லாம் ஒன்று வானாம்னு நினைச்சா சுவாமி விடமாட்டாராம் நீ என்னென்ன வேணும்னு நினைச்சுன்னு வந்தியோ அதை கொடுத்துதான் விடுவேன்னு குடுத்து கடைசியில மோஷத்தை கொடுப்பாளா ஆமா குழந்தை கே அம்மா மாதிரி குழந்தை ராத்திரியில திடீர்னு எழுந்திருந்து அம்மா எனக்கு அடை சட்டி கொடுங்கமன் பன்னெண்டு அழும் குழந்தை மூணு வயசு பையன் அம்மா தள்ளாத உடம்போட கூட போய் அடைய தட்டுவோடு ஒரு மணிக்கு இவனை வந்து பார்த்து அடையை வாத்துன்னு எடுத்துட்டு வந்தா தூங்குவான் கூப்பிடுவோல் இப்போ வேணா காலம்பரம் ராத்திரி கேட்டுருக்கே விட மாட்டேன்னு இப்பவே தங்கணும்படா அவன் அம்மா தான் அப்படி சொல்லுவோம் பாக்கி பேர் எப்படி சொல்ல முடியுமா பாக்கி பேர் எழுப்பி அடை தட்டு எனக்கு ரெண்டு தட்டு தட்டுவளா தாய் தாய் தான் தட்டுவோள் தன் குழந்தைக்கு அதனால அம்மாவை போல தெய்வம் அவன் பக்தன் உன்னை கேட்டு கொடுக்கலாம் சுவாமி உடம்பு பறக்கும் அது அதனால தான் அம்மாவுக்கு பதிலே இல்லை அம்மாவுக்கு என்ன பண்ண முடியும் ஆச்சாரியால் கதறி இருக்காள் எந்த பகவத அவதாரம் நீங்க பண்ணியிருக்காளோ இந்த பிரபு ஆக்கரிசு போட்டுவிட்டு அலறி இருக்காள் அம்மாக்கு அம்மா காலே அலரிநாடு முக்கோ மணி நயனி ரஜேதி ஜீவேதி ஜிளம் சுதவிய குழந்தையா இருக்கிற போது என்ன மடியில வச்சிருந்தேன் வேண்டினே அப்படி எந்த முத்து மணி கண்ணே ராஜாவே இருந்தே அந்த வாய்க்கு வரட்டரிசி போடுறேனே கதறினாளா அப்படி ஆச்சாரியால் முதக்கொண்டு மாதாவும் தெய்வமா நினைச்ச தேசம் அது காரணமாதான் தெய்வத்தை போல தாயிருவள் தெய்வமும் அப்படித்தான் சுவாமி ராமனே என்னென்ன வேணும்னு நினைச்சுக்கிண்டு ராமாயணம் கேக்க வராளோ அது எல்லாத்தையும் அடைஞ்சே தீரணம் என்றாள் வால்மீகி இல்லாமனா என் தெய்வம் விடாதே ரகுகுலத்துல பிறந்தவனாக சொன்னாள் அப்படிப்பட்ட பிரபு சரித்திரத்தை வால்மீகி இருபத்தி நாலாயிரம் கிரந்தத்தையும் தர்மேன அன்வேஷத்தே கத்தியும் தர்மதேவத்தைய பக்கத்தில் வச்சு எழுதினாலாம் தர்மத்தில் உட்கார்ந்து கொண்டு இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகத்தையும் எழுதிவேசத்து பிரயுஞ்சியாது இது யார் வந்து உலகத்தில் இதை பரப்புவாள் யார்கிட்ட சொன்னா இது பிரசித்தமாகும் என்ன ஒரு கிரந்தத்தை எழுதிப்படுவது பெரியல்ல அது எங்க ஒப்பிச்சா நன்னா பரவும் அதுக்கு ஒரு புண்ணியபுருஷால் வேணுமே என்று கவலைப்பட்டு கண்ணை மூடினாள் கண்ணை மூடி தியானம் பண்ற போது குஷலவர்கள் ராமனுடைய குழந்தைகள் வந்து கால நமஸ்காரம் பண்ணாள் வால்மீகிக்கு உடனே அந்த குழந்தைகளை உக்காத்தி வச்சு ராமாயணத்தை முழுக்க இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகத்தையும் சொல்லி சுற்றாள் அங்க இருந்ததற்கு என்ன காரணம்னா சீதையனுடைய பிரசவமே வால்மீகியினுடைய ஆசிரமத்திலே இது ராமனுக்கு தெரியாது லட்சுமணனுக்கு தெரியாது பரதனுக்கு தெரியாது இங்க சீத பிரசவிச்சிருக்காள் சீத பூர்ண கர்ப்பிணியா இருந்தாள் அயோத்தியிலே ராமனோட சிறந்திருக்கிற போது பிரசவ காலத்திலே அங்க தேசத்துல ஒரு யாகம்னு பத்திரிகை வந்தது அம்மா கௌசல்ய பரவிட்டு போறாய் பரப்பிட்டு போற போது ராமனை கூப்பிட்டு ஜாமாதிரி யஜின்னு வயம் நிருத்தாக அப்பா மாப்பிள்ள யாகம் பண்றாய் நான் யாக தரிசனத்துக்கு போறேன் சீதை வந்து கர்ப்பிணி அவளை பார்த்துக்கணும் பிரசவ காலம் நான் நான் கூட ஊர்லயே கவனிச்சு போய் சொல்லிட்டு போயிட்டாய் அதற்காக சுவாமி மத்தியம் போஜனம் பண்ணிவிட்டு வெத்தலை போட்டு சீதையோட கூட சென்று உட்காந்து பேசிட்டு இருக்காய் அப்ப சீதை பேசாமல் தூங்க கூடாதோ முன்பு காடெல்லாம் போய் காலால் நடந்து பார்த்தோம் இப்ப தேர்ல ஒரு தடவை கங்கா சீரங்கள்லாம் போயிட்டு வரணும்னால என்ன பிரமாதம் சாயங்காலம் போகுமே ராமன் சிரமமா இருக்கு அப்படியே மடியில படுத்திருந்தால் ராமன் மடியில தூங்கி போயிட்டால் பகல் பதினோரு மணிக்கு இந்த சந்தர்ப்பத்தில் சாரன்னு சொல்லி சிஐடி போலீஸ் உலகங்கள்லாம் போய் பார்த்து ராமன் நடத்த சமாச்சாரம் சொல்ல வந்தேன் எல்லாரும் வெளியில போச்ச சொல்லி கதவை தாபா போட்டுன்னு அந்த சிஏடி போலீஸே என்னன்னு ரெண்டு பேர்கிட்ட தான் இருக்கலாம் ஜகத் விசாரத்தை பத்தி வந்து சொல்ற போது சிகை இருக்காளேன்னு காட்டான் அந்த சிஏடி போலீஸு அது பாதம் இல்லையே சொல்லுவும் நாள் நாள் எங்க பார்த்தாலும் ராமராஜ்யம்னு கொண்டாடுறாள்னு சொன்னான் அது இருக்கட்டும் பத்தி யாரு தூஷிக்கிறான்னு அதை சொல்லுவோன்னு காட்டாள் என்னவா நான் சொல்லுவேன்னா பயப்படாம சொல்லும் ஏதோ ஒரு தெருவுள்ள சண்டை தம்பதிய நாலு மாசம் ஊடி போயிட்டா அவளோட மறுபடியும் சேர்த்துக்கணும்னு எல்லாருமா வந்து சொன்னாள் அவன் நான் மாட்டேன் நான் ஏண்டான்னு அவன் ஓடி போறவள சேர்த்து போயான் என்னடா பன்னெண்டு மாசம் லங்கையில இருந்த சீதையை சேர்த்துக்கலையா ராமன் நீ என்னடா ராமனுடைய ஜாதி மட்டும் நம்ம ஜாதி உஷத்தின் நானும் அவங்க ஜாதி மட்டும் நம்ம ஜாதி உஷத்தின் நானும் அப்படி ஒருவரும் தன் ஜாத்தியை உஷக்தியாக நினைச்ச காலம் அது இதை சொன்னான்னு இந்த சுவாமி உடனே அவனை போச்சொல்லி விட்டு ஓஹோ சீத்தை கிட்ட ஜனங்களுக்கு அப்படி ஒரு தப்ப அபிபிராயம் இருக்கா அப்படியானா இன்னுமே அவளை நாம் ராஜ்யம் ஆளப்படாது ஜனங்கள் மனசுல இருக்க தோஷத்தை போக்குறதுக்கு சீத்தையை தியாகம் பண்ண முடியுமே தீர்மானம் சத்ருகு தனியா கூத்து அனுப்பிச்சாள் ஏகாந்தமா சீத்த தூங்கிட்டு இருக்கிற போதே அவளுக்கு தெரியாம சத்ருகுர்ட்ட ரகசியமாய் சீத்தையை பத்தி ஜனங்கள் லங்கையில இருந்ததுனால தப்பாக பேசுறார்களா சீத்தையை கொண்டு போய் தேர்ல ஏற்றி கங்கை கரையில அஸ்தாம சமயத்துல நீ விட்டு விட்டு கீழை வரைக்கினதுக்கு அப்புறம் இன்னதுக்காக விட்டேன்னு சொல்லணும் முதல்ல சொல்லாதே காடு பார்க்கணும்னு சொன்னால் அதுக்காக அழிச்சு போறேன்னு சொல்லி அழிச்சுன்னு போய்டுன்னு இந்த காரியங்கள்லாம் நான் பண்ண மாட்டேன் உங்களுக்கு நமஸ்காரம் பண்றேன் உம்ம ஸ்நேகமே எனக்கு வாண்டான் ராம நாமாவை பண்றேன் பூர்வம்னு பரவ மாட்டான் பரதனை கூப்பிட்டு அனுப்பி வச்சு இதை சொன்னாள் உம்ம ஸ்நேகம் எனக்கு வாண்டாம் பாது போயிருக்கு நான் பூஜை பண்ணிக்கிறேன் நீரே வாண்டாம் போகணும்னு போயிட்டா எங்க அம்மாவை கொண்டு போய் கங்கை கலையா விடுவேன் நான் விட்டான் லக்ஷணமே கூப்பிட்டு கபடமா சுவாமி வாக்கு வாங்கி விட்டாள் ஏன்னா லட்சணம் கடைக்கையில அவன் ஒருவன் தான் பாக்கி இருக்கான் இந்த காரியத்தை வேற ஒத்துமையை செய்ய மாட்டாள் அவன் அன்பு கொண்டு ஒரு காரியத்தை பெரிய காரியத்தை செய்யணும்னா எல்லாரும் செய்ய முடியுமா எல்லாரும் செய்வானா ஆஹ் பேசாம போடுவான் அவன் எத்தனையோ பேர்கள் சொல்வாள் நீங்க உபன்யாசத்துக்கு வரணா ஆகஸ்ட்ல வரணும்மான் இது அசடா இருந்தா அவன் சொல்லிட்டு தான் போகணும்னு நினைச்சுட்டு இருக்கும் அவன் சொல்ற போதே தெரியும் வந்து என்ன அண்ணத்துல சொல்றான்னு புரியவன் ஜூலைல வரணும்மான் கிரமா யோகமா சொல்றவரை தான் எழுதி வச்சுக்கலாம் தவிர்த்து கண்டவன் சொன்னதெல்லாம் அவன் எழுதி வச்சுக்க முடியுமோ அது பொறுப்பில்லாதவன் சொல்ற சப்தத்துக்கு அர்த்தம் உண்டோ இப்ப என்ன மன்வனன் உட்கிதிக்கான் பிராதாவுனை பொறுப்பா செய்யக்கூடியவன் பெற்றோனான் கூட்டாள் சீதையை பத்தி தப்பா பேச பேசுறாள்னு திடீர்னு இதை சொல்லல உங்க அம்மா உன்னை என்னத்துக்காக பெற்றால் தெரியுமான்னு கேட்டாள் நீங்க சொன்னதெல்லாம் கேட்கறதுக்கு அண்ணான் நாள் இது சத்தியமானு கேட்டாள் பிரமாணமானாள் அப்படியானா சீதையை பத்தி ஜனங்கள் தப்பா பேசுறாளா அவளை கொண்டு போய் கங்கக்கலையில அரைக்கி விட்டு பிறகு காரணத்தை சொல்லணும் அவள் காடுபாக்கணும் அதற்காக அழைத்து போவதாக முதல்ல நீ அழிச்சுப்போ நீ இப்படி எல்லாம் சொன்னார் அண்ணா இதுக்காகவா இங்கிட்ட இப்படி கபட்டமா வாக்கு வாங்கினேன் இன்னைக்கு நீ சொன்னபடி பண்ணிவிடுறேன் இனிமே உனக்கு தம்பியா போறக்கூடில் தி திக் கஷ்டதரம் ுஸ் நித்தனமிதம் நானகி ராய அலறி வனதேவத்தை கத்தினானாம் லட்சுணம் எழுந்து பாக்கிறா லட்சுணன் இருக்கிறான் சுவாமியை காணும் லட்சுணா அண்ணா ராஜ காரியமா போட்டாளம் காடு பாக்கணும் தேர் வந்து காத்துக்கிட்டு கபடமா பேசுறாரு அண்ணா சொன்னபடி இதை நம்பி அண்ணா வல்லியான் என்ன அழிச்சு விட்டான் சீதையை தேர்ல ஏற்றி அழிச்சுட்டு போறாள் அவள் நம்பி திருப்பி அழிச்சு வர போறாள் குழந்தை லட்சுணம் ஏறி அயோத்தியா வீதி தாண்டித்தது லட்சுணம் தாங்காமல் அழகி விட்டாள் அழுதாள் என்ன லட்சுணா அழறியேன்னு கட்டாள் சொல்லலே லட்சுணம் இவளா ஊகிச்சாள் சீதையாக நான் தெரிஞ்சு விட்டேன் நீ அண்ணா விட்டு பிரிந்திருந்ததில்லை அதனால நீ அழறேன் நான் ராமனை விட்டு பிரிந்திருப்பேனா இன்றைய தினம் இரவு நான் ராத்திரி சயன மணிக்கு வரப்போவது இல்லையா நீ அழகேன் நாள் இது சொன்னதுக்கு அப்புறம் தாங்கவே இல்லையே லட்சுமணனுக்கு திரும்பி வர வரப்போறேன்னு நினைச்சிருக்காளே அப்படிப்பட்ட உத்தமியை நான் தியாகம் பண்ணணுமே ஒன்னு நினைச்சு கதறினாள் கங்கா தீரம் அஸ்தமன காலம் தமசா நதி கரை அது தாண்டினா கங்கை பேர அண்ணண்ட போகாதீஷ் பேரை நிறுத்தி அம்மா வரங்கோன்னு நாள் பண்ணி லட்சுமணன் லட்சுமிணா என்ன வந்து நீ நமஸ்காரம் பண்ணி என்ன அறங்க சொல்றே நீங்கள் தான் முன் முன்பு என்னமோ சொல்றானேன்னு கீழே அறங்கி லட்சுமி நீ அறங்க அம்மா நான் அறங்க வேண்டியது இல்லை நீங்கள்தான் அறங்கணும் நாள் ஏன்னு காட்டினாள் சரமோயம் பிரணாமஸ்தே இது கடைசி நமஸ்காரம் அம்மா நாள் லட்சுமி எனக்கு ஒண்ணும் புரியலையே என்னமோ சொல்றேன் அம்மா ஜனங்கள் உங்கள தப்பா பேசுறாளாம் லங்கையில வசிச்சத பத்தி அண்ணா தியாகம் பண்ண சொல்லிருக்காள் உட்பட்டேன் கடைசி நமஸ்காரம் சீதா நடக்க முடியாம ஏறி புள்ளே பயப்படாதே ஆனா உன்னை நான் விட மாட்டேன் உன் தேரே குறுக்க படுத்து விடுவேன் உன் கண் எலத்தை தொடச்சு ஒரு நிமிஷம் என்ன நீ பார்த்துட்டு போனாதான் விடுவேன் தேறேன் நான் என்னமோ சொல்றாளே தாய் என்று கண்டியலத்தை தொடச்சு லட்சுமணன் கண்ணை தறந்து பார்த்தா தேவி லக்கிய விட்டு வயசை திறந்து என் வயச நன்னா பார்த்துட்டு போரீட்சமா நன்றாக பார்த்துட்டு போ அண்ணாட்ட போய் சொல்லு காட்டுல கொண்டு போய் விடுற போதே பூர்ண கர்ப்பம்னு சொல்லு இல்லாத போனா இன்னும் பத்து மாசம் கழிச்சு ஆறா ஊரு போக்குறி எங்கேயாவது ஒரு பெரிய மீட்டிங்ல காட்டுல போன பிறகு சீத்தை கர்ப்பம் பண்ண அதுக்கும் அண்ணா தலையாட்டி நன்னாக பார்த்துட்டு போய் சொல்லு நிரீட்சமா இப்படி சொன்னாளா லட்சுமணன் கதறினான்னாரு வால்மீகி அதிருஷ்டபூரம் ரூபம் அம்மா உங்க காலுக்கு மேல நான் கண்டதில்லையே உங்க வயசுல பார்க்க முடியா என்ன பண்ணிவிட்டீர்களே இப்படி வயச திறந்து காட்டுவிட்டீர்களேன்னு கதறினார் லட்சுமணன் அப்போ தேவி லட்சுமணனை பார்த்து அலறினாள் லட்சுமண நான் கல்யாணம் ஆன பிறகு எங்க அம்மாவை பாக்கணும்னு சொன்னதில்லையே ராமனையே தாயாக நினைச்சேனே என்னை கைவிட்டாளேன்னு அழுதாளா விசரத புத்திர தாயாக நினைச்சேனே லட்சுமண ரகுபதியை என் பிதாவாக நினைச்சேனே கூட பிறந்த பிறப்பாக நினைச்சேனே பரதனுடைய தமையில பந்துவாக நினைச்சேனே கோதண்டபாணியை குருவாக நம்பினேனே ராவனை தவிர வேறு கோவில் தெரியாதே என்னை கைவிட்டுட்டாளே நான் வேறு கதியிலேயே ராமோ தெய்வ அனன்ய சரணம் என்னை காப்பாற்ற வேறு ஆளில்லையே ராவண தவிரவர் நான் கோவில் கண்டதில்லையே தெய்வம் தெரியாதே ராவண தெய்வமாக நம்பினவர்கள் அந்த தெய்வம் கைவிடாதே என்னை விட்டு லட்சுமணா ராமோ தெய்வ நித்யா நான் நித்யா ராமா ராமான்னு நான் அவனை பஜித்தேனே என்னை கைவிட்டுட்டாளே நான் என்ன பண்ணுவேன் லட்சுமணான்னு கருனாளா ராமோ தெய்வம் லட்சணன் போய் அண்ணா அண்ணான்னு ராத்திரி ஒரு மணிக்கு பேரோட போய் அண்ணாவை கூப்பிட்டாளான் அயோத்தியிலே யார் என்னை கூப்பிடுவது எனக்கு தெரியலையே நாளான் என்ன தெரியலையா இப்படி ஆலரி நிர்கதியான செய்தியை கைவிட்டு வந்த மகாபாபி லட்சுமணன் நான் நாளாம் பா भगवन பகவன் हम லட்சுமணா லட்சுமண பார்த்து சொன்னாளா லட்சுமணா அந்த ராஜாட்ட நான் சொன்னேன்னு போய் சொல்லுனாளா அக் பகவான் அனுப்பித்தது என்று சொல்லி சொன்னால் தேவினுடைய வெளியாது ராமனுடைய மனசுல ஆணி வச்சு அடிச்சா போல சொன்னார் இது சூரிய வம்சத்தில் பிறந்த பிறப்பு அல்லது வசிஷ்டர் நடத்துல வாஷ்ட வேதாந்தத்துக்கு அழகானு காட்டேன்னு சொல்லு நாளா சொல்ல பெண்களுக்கு அஷடா இருந்தா கல்லையம் போலீஸ்ல போய் கத்தி ஊற கூட்டி அலறி அத்தனை அவமான வசிஷ்ட நடத்துல வாஷ்ட வேதாந்தத்தினுடைய அழகா அல்லது குலசே சூரிய குலத்துல பிறந்த பிறப்புக்கு அழகானு காட்டேன்னு சொல்லு சொல்லிட்டு ல இது கூட அதிக சொல்லி என் பிரசம் உள்ளவள் நினைப்பன அனந்த கல்யாண குண இது அவன் தப்பல்ல நான் ஜென்மாந்தரத்துல பண்ணின பாப்பம் என் தலையில இடியா வந்து விழுந்திருக்கு கல்யாண புத்த ஜன்பாபா அமைவ ஜென்மாந்தர பாத்த காணாம் நான் ஜென்மாந்தரத்துல பண்ணி நான் பாப்போம் ஜூ இடியா வந்து விழுந்திருக்கா லட்சுமணா நான் எத்தனையோ தம்பதிகளை பிரிச்சு வச்சிருக்கேன்னு கதறினாளா அண்ணாட்ட போய் சொல்லி நீ ஒரு உதவி பண்ணணும் நாள் எத்தனையோ ஏழ்களான முனி பத்திரிகள் தவம் பண்றாள் இந்த நதிக்கரையிலே அது மாதிரி நானும் தபஸ் பண்ண போறேன் உங்க அண்ணா வந்து என்னுடைய தேசத்துல தபஸ் பண்ணப்படாதுன்னு எனக்கு நூத்தி நாப்பத்தி நீ பாத்துக்கணும் தபஸ்வி சாந்தியம் அவேக்ஷனியா வேழ்களான போல நானும் ஏதோ ஒரு முனி போல தவம் பண்றேன் என் தேசத்துல நீ தபஸ் பண்ணப்படாதுன்னு உத்தரவு போட்டா நான் இங்க போவேன் லட்டுனா நீ போய் பார்த்து எனக்கு சிபாரிசு பண்ணணும்னு அழுதாள தபஸ் எப்ப பண்ண போறேன்னு தெரியுமா சூரிய குலத்தை ஆடக்கூடிய குழந்தைகள் உள்ள இருப்பதாக சொல்லிருக்காள் வசிஷ்டர் அந்த குழந்தைகளை பிரசவிச்ச பிறகு பஞ்சாக்னி மத்தியத்தில் தவம் பண்ண போறேன் நாலு பக்கத்துலேயும் அக்னி நேர சூரிய நடத்துல தத்த திருஷ்டியாய் சாஹம் தபா சூரிய திருஷ்டி ஊர்வம் ரத்திருஷ்டாய் தவம் பண்ண போறேன் அந்த தபஸுக்கு பலம் பிரம்மலோகம் இல்ல வைகுந்தம் இல்ல கைதாசம் இல்லை பின் என்ன காக்க போறேன்னு தெரியுமா நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என் பிரபு ராமனே பர்த்தாவா வரணம் காக்க போறேன் பிரபு போதண்டதன் சர்வலோகரண்யன் அவனையே பர்தாவோ வரணும்னு வாண்ட போறேன் அது மட்டுமல்ல இன்னும் நீ சேர்த்து கேக்க போறேன் யார் பேச்சியாவது கேட்டு காட்டுக்கு விரட்டாம இருக்கணும்னு கேட்க போறேன் விரும்பாள சம்பதோகாள் தேசிகன் தேசிகன் இருபத்தி நாலு ஸ்லோகம் காயத்ரி காயத்ரி தேசிகனுக்கு அவர் வேதனை அமைந்திருப்பதுனால இருபத்தி நாலு ஸ்லோகம் எழுதியிருக்காள் அதீத பிரதிபவம்னு அந்த ஸ்லோகம் சொன்னா திருதிராவே இருக்க மாட்டான் இதை சொல்ல மாட்டேங்கிறான் லெட்டர் வாங்கிட்டு பறக்கிறான் இந்த ஸ்லோகத்தை திட்டி இருபத்தி நாலு ஸ்லோகத்தையும் இந்த மாத்திரம் வந்து இருப்பாள் வைரமும் வைமூரியம் ரத்னமுர்ணமா வந்து புமியும் மோனோதீ பிரித விபவ மங்கள வீடீ மது விஜயினோ பூஷயம் ஸ்வாந்த பிரச்சி மீம ூயா பிரபஞ்சேரி சரணம் பிரபஞ்சே அலக்ஷ காலை நான் பிடிச்சுட்டேன் எனக்கு வேறு கத்தி இல்லை அலட்சுமி ஆத்திரம் இருக்கக்கூடாது தரித்திரத்தை போக்கணும்னு பிரார்த்தனை லட்சுமியே அது அப்படியே அசரணாக சுவாமி சரண்யாம் பிரபத்தியன்னு தேசிகன் நூத்தஞ்சு வயசு இருந்தால் தேசிகன் அவர் ஃபுல்ல நூத்தி பத்து வயசுனா எப்படி இருந்தார் ஹாஸ்பிட்டலில் போய் மாச மாதம் படுத்துக்கிட்டு முதுகுல புலவை வந்து ஆபரேஷன் பண்ணிட்டு இருந்தார் அப்படி இல்லாம இல்லைன்னு ஆனந்தமா இருந்தார் பகவான பஜிச்சுக்கிண்டு அப்படிப்பட்ட புங்கபுருகால்லாம் எஸ்யானோ எஸ்யாம் திசை விஹலதைன்னு சொல்லியிருக்காளோ அந்த மகாலட்சுமி சீத்தே அவள் வந்திருக்காள்னு வால்மீகி பத்னி சொல்லி பிரசவ காலத்துல கைங்கரிய முடமுடியான கிடைச்சிருக்குன்னு சொன்னாள் பத்னி மகாலட்சுமியே வந்துருக்கா நினைச்சாலாம் வால்மீகியினுடைய மனைவி சீத மகர்ஷியை நமஸ்காரம் பண்ணும் ஒரு பிரார்த்தனை பிரார்த்திச்சாளா என் பிரபுவை நாம் பிரியனம்னா இது சின்ன பாபம் இல்லையே ஏதோ பெரிய மதமலையா பாபம் பண்ணி இப்படிப்பட்ட ஒரு பர்தா விட்டு நான் பிரிவேன் இந்த கஷ்டம் எனக்கு என்னமா நீங்குமாரிகள் உங்க குலதெய்வத்துக்கு ஏதோ நீ பண்ண வேண்டியது விட்டு போச்சம்மா ரங்கநாதன் இங்கே ஒரு மூர்த்தி பண்ணி வச்சு நீ பூஜை பண்ணி உன் குறை நீங்கும் நாளா தீரா மலினாச மகாபுருஷன் குலதெய்வத்தாச்சலமிக்கு யாவத்தி எழுதியிருக்க உங்க குலதெய்வம் ரங்கநாதன் பிரபுவ பூஜை பண்ணு உன் மனக்குற நீங்கும் நாளா தேசிகன் போய் ரங்கநாதனை பார்த்து ஆஹாஹா भोजं ஜம்சதி ரூ விலகி ஜன ஊர்வீ பட்சதி புஜோ மாமி மனி ரங்கநனுடைய சரணத்தை போய் என் மனசு போய் அப்படியே சுத்திக்கிறது அங்கிருந்து பரப்பு அவருடைய மேல் கால போய் மனசு கட்டிக்கிறது அவருடைய தொடையில போய் மனம் போய் உட்காருறதே சத்திரத்துல வெயில்ல போனோம் உட்காடுறா போல அங்கிருந்து நாவியில போய் அவனுடைய தொப்புள்ள பிரம்மஜனகமான தொப்புள்ள போய் அமர்றதே அவனுடைய மாறுகளை போய் மறக்கிறது அவனுடைய கைகளில் போய் அணைச்சுக்கிறது அவனுடைய முகம் போய் முழுகிறது அவன் தலையில தேவர்கள் பூஜை பண்ணின புஷ்பத்தை போய் மொகர்கிறது என் மனது ரங்கநாதனை கண்டேன் கண்டேன்கிறாள் தேசிகன் அப்படிப்பட்ட ரங்கநாதன் சர்வேஸ்வரன் ரொம்ப குலதெய்வம் அவரை பூஜை பண்ணுன்றாள் அந்த ரங்கநாதன பூஜை பண்ணி மகேபத்தடைஞ்சு ரெண்டு பிள்ளைகளை பெற்றாள் வால்மீக ஆசிரமத்தில் அந்த குழந்தைகளுக்கு ராமாயணத்தை சொல்லி வச்சாள் உபநயனங்கள்லாம் வால்மீகியை பண்ணி குழந்தைகளுக்கு ராமன் அப்பான்னு தெரியாது சீதையை அம்மானு தெரியும் வால்மீகியை குருன்னு தெரியும் உபதேசம் பண்ணி வேதேஷும் வருநிஷ்டிதம் நாலு வேதங்களையும் சொல்லி ராமாயணத்தையும் சொல்லி வச்சுருக்காள் குழந்தைகள் தானம் பண்ணுறது